அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் வந்து நாளுக்கு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டே போனான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை தெனாலிராமன் தீத்து வைப்பான் அல்லது வந்து நல்ல ஒரு சிரிக்கும்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அரசரை சந்தோஷப்படுத்துவான் இப்படி இருக்கிறதுனால தினந்தோறும் வந்து அரசர் வந்து தெனாலிராமனுக்கு ஏதாவது ஒரு பரிசு தருவது வந்து ஒரு வழக்கமான செயலாக போச்சு தினந்தோறும் வந்து ஐம்பது பொற்காசுகள் நூறு பொற்காசுகள் இப்படி நிறைய பணம் வந்து தெனாலிராமனுக்கு கிடச்சிட்டே இருந்தது ஸோ தெனாலிராமன் வந்து குறுகிய காலத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான் ரொம்ப வசதி உள்ளவனாக மாறிவிட்டான் நல்ல பெரிய மாளிகை தோட்டம் துறவு குதிரை வண்டிகள் இந்த மாதிரி நல்ல வசதியாக வாழ ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்த உடனே ஒவ்வொரு நாட்டிலையும் திருடங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு திருடன் என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய திருடனவன் அவன் வந்து பல மந்திரிகள் வீட்டிலே வந்து புகுந்து திருடி ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் சோ、அவன் என்ன நினச்சான் நம்ம தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே போனோன்னா நமக்கு நல்ல வேட்டை இருக்குது தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி எப்படியாவது பூந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனோட தோட்டத்தில் போந்து ஒரு புதர் மறைவில் புதர்னால் தெரியும் இல்லையா செடி மரம் செடி கொடியெல்லாம் அடர்ந்து வளர்ந்துருக்கும் அது மாதிரி வந்து ஒரு வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் புதரில் வந்து அவன் நைட்டு தெனாலிராமன் சாப்பிட்டு தூங்கின பிறகு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தன்னோட மனைவி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் தோட்டத்தில் அப்போது அந்த இடத்துல ஏதோ செடி அசைகிறதை பார்த்தா தெனாலிராமன் பார்க்கும்போது உள்ளே ஒரு ஆள் மறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ மறைஞ்சிருக்கான் அப்படின்னா தெனாலிராமனுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க வந்து மறைஞ்சிருக்க போகிறது இல்லை அவங்க வந்து நேரடியாக வந்து பேச போகிறாங்க ஸோ மறைஞ்சிருக்கான் அப்படின்னாலே இவன் திருடனாக தான் இருப்பான் ஏதோ ஒரு தவறான நபர் இவனை வந்து எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அதே நேரம் திருடையன் திருடேன்னு கத்துனோன்னா அவன் என்ன பண்ணுவான் தப்பிச்சு ஓடிடுவான் பிடிக்க முடியாது ரெண்டாவது நம்ம போய் பிடிக்கலான்னு பக்கத்தில் போனால் அவன் கையில் கத்தியிருக்கோ இல்லை வேறு வேறு ஏதாவது ஆயுதம் வச்சுருக்கானோ நம்மளை குத்திட்டானா என்ன பண்ணுறது இவனை எப்படியாவது தப்பிச்சு போக விடாமல் தந்திரமாக பிடிக்கணும் அப்படின்றதுனால தெனாலிராமன் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட மனைவி கிட்ட சொல்லி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மனைவி வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தெனாலிராமன் அந்த தண்ணியை குடிக்க குடிச்சிக்கிட்டே போய் நடந்த அந்த புதர்கிட்ட போய் தண்ணியை வாய் நிறைய ஊற்றி நல்லா கொப்பளித்து அந்த திருடம் பதுங்கியிருந்தாலையா அவன் மூஞ்சி மேலே துப்புனாரான் தெரியாத மாதிரி திருடம் வந்து என்ன பண்ணால் தெனாலிராமன் தாமல் தண்ணியை கொப்பளிச்சு துப்புறாருன்னு தெரியும் இருந்தாலும் அவன் வந்து கத்த முடியாது ஏன்னா அவன் ஒழிஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன் ஸோ கத்தனோன்னா மாட்டிக்குவோன்ட்டு அவதியாக இருக்கான் சரி துப்புனா துப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு தெனாலிராமன் மறுபடியும் வாய் நிறைய தண்ணி எடுத்து நல்லா கொப்பளித்து மறுபடியும் திருட மூஞ்சியில் புளிச்சுன்னு துப்புனாரான் திருடம் வந்து மறுபடியும் பொறுத்துக்கிட்டான் இப்படியே வந்து அந்த சொம்பில் இருக்க தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றுறதும் கொப்பளிக்கிறதும் திருடம் மேலே கொப்பளிச்சு துப்புறதும் இப்படி தெனாலிராமன் பண்ணிகிட்டு இருந்தார் மறுபடி மனைவி கிட்டே சொல்லி இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னாரு ஸோ மனைவி வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கொப்பளிச்சு கொப்பிளிச்சு திரும்ப திரும்ப திருடனோட முகத்தில் துப்பிக்கிட்டே இருக்கான் தெனாலிராமன் இதை பார்த்தோன்னே அவரோட மனைவிக்கு வந்து புரியல திருடம் ஒழிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியல தெனாலிராமனோட இந்த ஐடியாவும் தெரியல அவரோட மனைவிக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ தண்ணியை கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே தெனாலிராமன் என்ன பண்ணா வாய் நிறைய தண்ணி எடுத்து கொப்பிளித்து மனைவி மேலே துப்பிட்டான் துப்புனொடனே மனைவிக்கு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா இன்றைக்கி சும்மா சொம்பு சொம்பாக தண்ணியை எடுத்து கொப்பிளிச்சு கொப்பளிச்சு துப்பிட்டே இருக்கீங்க என்னன்னு கேட்டால் ஏன் மேலே துப்புறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு கேட்டோனே தென்னாலி ராமன் வந்து யாரை பார்த்து பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமனும் கத்த ஆரம்பிச்சிட்டார் தென்னாலிராமனும் கத்துறாரு மனைவியும் கத்துறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க இதை பார்த்தோடனே பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்னடா இவங்க வீட்டில் வழக்கமாக சண்டை போட மாட்டாங்களே இன்றைக்கி சண்டை போடுறாங்களேன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வீட்டை விட்டு வெளியில் வர ஆரம்பித்தாங்க வந்து ஒரு இருபது முப்பது பேர் கூடிவிட்டாங்க கூடி என்ன ப ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் சண்டை போடுறீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது தென்னாலிராமனோட மனைவி சொன்னாங்க பாருங்க இவர ஒரு சொம்பு நிறைய தண்ணியை வந்து கொப்பளித்து இந்த புதரில் துப்பிகிட்டே இருந்தார் திரும்ப வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணியை எடுத்து மறுபடியும் கொப்பளிச்சு துப்பிகிட்டே இருந்தார் ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க கொப்பளிச்சு துப்பிட்டே இருக்கீங்கன்னு கேட்டால் ஏன் மேலே கொப்பளிச்சு துப்புறாரு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது தெனாலிராமன் சொன்னாரான் உன் ஒரு தடவை கொப்பளிச்சு துப்புனதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருதே இந்த புதருக்கில் ஒழிஞ்சிருக்கானே திருடேன் இவன் மேலே நான் ரெண்டு சொம்பு தண்ணியை கொப்பிளித்து துப்பியிருக்கேன் அவனுக்கு கோபம் வரலை பாரு அப்படின்னோடனே எல்லாரும் என்னது திருடைனா அப்படின்னு சொல்லிட்டு புதரை நீக்கி பார்த்தா உள்ள ஒருத்தன் உட்காந்துருந்தானான் அப்படியே பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கபால்னு பிடிச்சிட்டாங்களாம் பிடிச்ச உடனே தெனாலி ராமன் மாதிரியே அவன் தப்பிச்சும் ஓட முடியல கத்தியை வச்சும் யாரும் குத்த முடியல மாட்டிக்கிட்டானான் நேரடியாக கொண்டு போய் அரசவையில் ஒப்படைச்சிட்டாங்க மறுநாள் வந்து இந்த நாட்டிலே பெரிய திருடேன் பல மந்திரிகள் வீட்டில் புகுந்து திருடி ரொம்ப நாள் வந்து டேக்கா கொடுத்துட்டு இருந்த ஒரு திருடனை தெனாலிராமன் ரொம்ப தந்திரமாக பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாடு எல்லாம் பரபரப்பாக பேசுனாங்களாம் கிருஷ்ணதேவராய ரொம்ப சந்தோஷமாயி தெனாலிராமனுக்கு இந்த அப்பிடி அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாராம் தெனாலிராமன் பார்த்தீங்களா எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கானு இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி நேயர்களே